ோமவி கத்திருஷிபோ மஹ நமோ குருவியோபி பிரானை வாஹமஸ்மி ஓாணச்சுஸ் சர்வீம்ஷ மாஹம்மரா ோமராணம் ஆத்ம உஷத்சும்தாந்தாவது ஃண்டண்ட சரி சாத் ச சிணத்த ச உத்தர சுவா அஹங்க ஆகரிஷ் அஹம் ப அஹம் திணமுத்தரமே யோ வைமா தும் நா பூர்ணம் பூமா இசைக்கொல் டு பூர்ணம் நிறைவு நிறைவே இன்பம் குறைவில் இன்பம் இல்லை நிறைவே இன்பம் திரும்ப சொல்லுகிறது பதிய அந்த நிறைவின் தன்மை விளக்கப்பட்டது நிறைவில் வேற்றுமைகள் இல்லை நிறைவில் வேற்றுமைகள் இல்லை வேற்றுமைகள் இருக்கும் நிறைவு குறைவேயாகும் புரியுதா வேற்றுமைகள் இருக்கும் நிறைவு நிறைவை அனுபவிக்கும் பொழுது வேற்றுமைகளும் உண்மை என்று உணரப்பட்டால் அந்த நிறைவு குறைவையா வேற்றுமையற்ற நிறைவே இன்பம் உண்மையில் நிறைவில் வேற்றுமைகள் இல்லை விகல்பங்கள் இல்லை அது நித்திய நிர்விகல்பம் அபரிச்சின்னம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகதேத ரஹிதம் சொல்லிட்டு போலாம் முழுமை அதனுடைய இலக்கணங்களை சொன்னார் நிறைவில் தோற்றமும் ஒடுக்கமும் இல்லை குறைவில் தோற்றம் ஒடுக்கம் இருக்கிறது நிறைவு தன் நிறைவுக்கு தன்னைத்தானே சார்ந்திருக்கிறது உண்மையில் தன் நிறைவுக்கு தன்னைத்தானே சார்ந்திருக்க வேண்டியது என்பதும் இல்லை மந்திரத்தை வச்சுன்னு சொல்றேன் மந்திரம் புரியலன்னு ஒண்ணு பழமுடியாது உலகில் ஒருவன் நிறைவுக்காக பொன்னையும் பொருளையும் போகத்தையும் சார்ந்திருக்கிறான் ஆனால் இங்கோ நிறைவு இந்த நிறைவை புரிஞ்சுக்கிற விஷயம் அப்புறம் தான் வரப்போது நிறைவு என்பது எதையும் சார்ந்திராதது சார்ந்திருப்பதால் ஏற்படும் நிறைவு குறைவையாகும் நிறைவு இது அடுத்த மந்திரத்துல பார்த்தோம் இருபத்தி நாலாவது கண்டத்துல கடைசி மந்திரம் இதுதான் இருபத்தி அஞ்சாவது கண்டம் என்ன பண்ணுகிறது அந்த நிறைவே முன்னும் பின்னும் கீழும் மேலும் வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த நிறைவே இருக்கிறது அந்த நிறைவு நான் ஐக்கியம் அறுது அந்த நிறைவு நான் அந்த நிறைவை என்னோடு இணைத்து பேசுகிறேன் எனவே நிறைவே நான் நானே நிறைவு பூமா சுகம் அந்த சுகஸ்வரூபமான பூமா பூமஸ்வரூபமான சுகம் அப்படி போட்டு பூமஸ்வரூபமான நிறைவான இன்பம் அதுவே எங்கும் இருக்கிறது அந்த நிறைவே எங்கும் இருக்கிறது அந்த நிறைவு நானே நானே எங்கும் இருக்கிறேன் நானே முன்னும் பின்னும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் கீழும் மேலும் இருக்கிறேன் ஆகவே இது ஐக்கியம் இதுதான் மகா வாக்கியம் பூமா சுகம் பூமா நெர்விகல்பம் பூமா அமிர்தம் பூமா என்னது நிராஸ்ரய நிராஸ்ரய பூமா சர்வகதம் பார்க்கணும் பூமா சுகம் இப்படி போடுறோம் பூமா சுகம் பூமா ஏவ சுகம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பூமா ஏவ சுகம் பூமா நெர்விகல்பா புல்லிங்கம் பூமா நிர்விகல்பா பூமா அமிர்தஹா எல்லாம் மந்திரத்திலிருந்து சொல்றோம் பூமா அமிர்தா ஸ்வமஹிம் பிரதிஷ்டிதா ஸ்வமஹிம்னி பிரதிஷ்டனால என்ன பண்ணிட்டோம் நம்ம பூமா நிராசிரயா அப்படி வேணா போட்டு இன்னொரு பதம் அவர व्यापी वस्तुतीतुटिव्या विकलव्यापी निर्विक मिथ्या अधिष्ठान சத்தியம் பூமா மித்யா ஜெகத் அதிஷ்டான சத்தியம் யோசிச்சுக்கிண்டே இருக்கணும் அதுக்குதான் சந்யாசமே பண்ணிருக்கோம் சன்னியாசம் இதுக்காக மட்டும் தான் ஏதெதுக்காகவும் இல்லை ஆசிரமத்தை கட்டி அவஸ்தப்படுறதுக்கு இதுக்காக மட்டும்தான் ஆசிரமம் இதை சொல்லித்தரத்துக்காகத்தான் அப்ப இந்த அப்புறம் என்ன சொன்னா பூமா சர்வகதா இப்ப என்ன சர்வகத கேவல நெர்விகல்பரூபா சர்வகத திரும்ப சொல்றேன் சர்வகத கேவல இந்த வாக்கியம் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் சர்வகத்தேவல அமத்தன சுூம்துஸ்வம் நர் அஹம் அம கேவிர பதம் ஆனா அந்த பதத்துக்கு அர்த்தம் என்ன அகங்கிற பதத்துக்கு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும் அகம் ஜீவனை குறிக்காது அகங்கிறது சூக் குறிக்காது தனியா இருக்கிற சூக்மீரத்தை குறிக்காது சொல்ற போது இந்த நான் என்பது தனி நான் அல்ல தனி நான் அல்ல இந்த மதிக்கவில்லை இந்த தனி நான் என்பதையும் மதிக்கவில்லை எந்த தனி நானையும் நான் மதிக்கவில்லை ஏனென்றால் தனி நான்கள் என்ன பாஷியோ தனி நான்கள் என்ன குணதோஷங்களை உடையது இந்த தனி நானும் குணதோஷங்களை உடையது எந்த தனி நானும் குணதோஷத்தை உடையது ஆனால் இந்த தனிக்கு ஆதாரமாக இருக்கிற பொருள் அது தனியும் அன்று பொதுவும் அன்று அதை கடந்தது நாகம் ஜீவகா ூமார்ீவ நா அகமல்லாம் என்னது கர்ம காண்டிய ஜீவோகம் உபாசனாண்டிய பிராணோகம் கர்மகாண்டின் கோணத்தில் நான் ஜீவன் உபாசன காண்டத்தின் கோணத்தில் நான் இரண்யர்பன் ஆனால் ஞான காண்டத்தின் கோணத்தில் நான் பூமா பூர்ணம் கர்ம காண்டத்தின் கோணத்தில் நான் ஒரு சிற்றுயிர் அல்பமான சிற்றுயிர் உபாசனா காண்டத்தின் கோணத்தில் உலகோடு என்னை இணைத்துக்கொண்டிருக்கின்ற என்ன சொல்வது சற்று உயர்ந்த என்னது சமஷ்டி ஜீவன் வேற பாஷையில சொன்னா சமஷ்டி ஜீவகா சமஷ்டி ஜீவகா ஆனா சமஷ்டி ஜீவ ஐக்கியம் பாவனா ரூபம் ஆனா இங்க அப்படி இல்லை ஜான ரூபம் பூமா பூர்ணம் பிரம்மா பிரிச்சுக்கலாம் சொல்ல முடிக்கணும் அகங்கார அகங்காரத்தை குறித்த உபதேசமாவது அகங்காரம் எனக்கு வலிக்கிறது என்ன பண்றேன் நான் என்பதை உடம்போடு சேர்த்து வலிக்கிறது நான் துன்புறுகிறேன் போது மனசோட என் சேர்த்து கொண்டு நான் பொறாமை வடிவமாக இருக்கிறேன் நான் அன்பு வடிவமாக இருக்கிறேன் அப்படிங்கிற போது என்னவா இருக்கேன் மனதின் வடிவாகவே இருக்கிறேன் நான் கருப்பாக இருக்கிறேன் நான் சிகப்பாக இருக்கிறேன் நான் குண்டாக இருக்கிறேன் ஒல்லியாக இருக்கிறேன் நான் மனிதனாக இருக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் இருக்கிறேங்கிற போது என்னவா நினைக்கிறேன் எல்லாம் உடம்புதான் அப்புறம் அதுல வேற ஜாதி பாஷ குல்கோத்திரம் நான் இந்த ஜாத்தியை சேர்ந்தவன் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் நான் இந்த ஆணு பெண்ணு எல்லாம் என்னது அகம் ஷரி தேகோஸ்மி அப்புறம் எத்தனை ஜென்மா எடுத்தேனோ தெரியல இன்னும் எத்தனை ஜென்மா இருக்கோ தெரியலங்கிற போது ஜீவபுத்தி எத்தனை ஜென்மா எடுத்தேனோ தெரியல இன்னும் எத்தனை ஜென்மா இருக்கோ தெரியல அப்படிங்கிற போது என்ன புத்தி ஜீவபுத்தி அப்புறம் வந்து என்னன்னா ஒரு பாவனை அதனால வேதாந்தம் அது பக்கத்துல கொண்டு போறது நான் தான் ய கர்பனாக இருக்கிறேன் சமஷ்டி மனசோட ஒரு ஐக்கிய பாவனை சமஷ்டி மனச சத்தியம்னு ஒத்துண்டு மனசுல அபிமானம் வச்சா துக்கமா இருக்குன்னு நினைக்கிறதுனால சமஷ்டி மனசோட அபிமானம் வச்சு சமஷ்டி மனசோட என்ன இணைச்சிக்கிறேன் பாவனை பண்றேன் அதோட அம்சம் நினைக்கிறேன் அம்சியோட ஜாயின் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் பார்ட்டு பார்ட்ட உடையவனோட ஜாயின் பண்ணிக்கிறேன் உபாசன இது வந்து ஞானத்துக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆகினால இது ஒரு படி ஹிரண்நகர்போகம் அசாபாதித்யோ பிரம்ம பிரம்மைவாக அஸ்மி பாவனை அப்புறம் விசாரம் பண்ணின உடனே ண நிதித்தியாசனம் பண்ணின உடனே என்னாகிறது யாரு சொன்னா இதெல்லாம் சத்தியம்னு தேகமும் சத்தியம் இல்ல ஜீவனும் சத்தியமில்லை இரண்ய கர்ப்பனும் சத்தியம் கிடையாது பிரம்மைவ சத்தியம் பூமாயேவ சத்தியம் அதிவதாமி பூமைவ சத்தியம் பூமைவாக பூமைவாக பூமைவாக दामी, दिश्यामी, दिश्यामी। हता अहंकार अहमेव சத்தம் வீட்டம் வத்தியம் வண அக்கார ஆதேசத்துலேவ் தரிஷா பாதா புரஸ் திணத்தோமுத்தரோ உத்தரத்த முதல்ல என்ன சொன்னேன் பூமைவ இதம் சர்வம் இப்ப என்ன சொல்றேன் பூமாயேவ அகம் மத் திரித்த பூமைவ நாஸ்தி பூமாக்கு வேறாக எதுவும் கிடையாது எனக்கு வேறாக பூமா இல்லை இப்ப உபனிஷத்துக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை அகம்னா சரீரத்தை ஜீவனை நினைச்சுட்டான்னா என்ன பண்றது கொஞ்சம் அழுத்தி சொல்றது அடுத்த மந்திரத்துல ஆளை சொல்லப்பா இந்த ஜீவ அதிர்ஷ்டத்தை சொல்றேன்யத்தை சொல்றேன் அகங்காரம் என்னியா வியக்தியா இண்டிவிஜுவ நினைச்சுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஆத்மாவை பத்தி சொல்றது மந்திரத்தை படிக்கலாம் ஆத்மா தேச ஏவ ஆ அத்தோபரிஷ்டாத் ஆ பிணத்தர ஆமேதும் சவாஷயம் பசியம் மன்வனே விஜயன் ஆமர்த்தீட कामचारो ஆனந்தோகாரோ அஹ விது அநராஜோ அக்காச்சாரோ இந்த மந்திரம் என்ன சொல்றது ஆதல்ல பூமாவை பத்தி பேசியாச்சு அப்புறம் அகங்காரத்தை குறிச்சு இந்த விஷயம் சொல்லப்பட்டது அகங்காரம்னா நீ எங்கயா பரிச்சின்னமா நினைச்சுனுடுவியோ அப்படின்னு நினைச்சு நான் சொல்றேன் ஆத்மா தேசா ஆத்மாவை குறிச்சு சைதன்யத்தை குறிச்சு இந்த உபதேசம் அதுல சைதன்யம் தான்ப்பா பூமா ஆத்மசப்தம் அகங்காரம் ரெண்டையும் குறிக்கும் ஆத்மாங்கிறதும் தேகாத்தையும் ஆத்மான்னு குறிக்கிற இதெல்லாம் இருக்கு ஆனா ஒரு ஸ்டெப் போய் இன்னும் நல்லா சொல்லுவோம் சொல்றது அவ்வளவுதான் கண்டமே மகா வாக்கிய உபதேசா இல்லான்னு சொல்லி இந்த பூமா அகம்னு சொல்லி ஆகவே ஆத்மாதான் இல்லாமே இன்னொரு கோணத்திலையும் சொல்லலாம் நீ மாத்திரம் இல்லை எல்லாரும் பிடித்தான் நீ மாத்திரம் நினைக்காதே எல்லாரும் இந்த ஒரே வஸ்துதான் ஒரே வஸ்து தான் எல்லாமே ஆயிருக்கு ஆத்மா தேசி ஆத்மாவை குறித்த உபதேசம் ஆத்மாவே ஆத்மாவே கீழிருக்கிறது ஆத்மேவ அதஸ்தாத் ஆத்மா இதெல்லாம் சந்யாசிகள் தினந்தோறும் தியானம் பண்ற வாக்கியங்கள் சந்நியாசிகள் தினந்தோறும் அப்ப அனுஷ்டானங்களை செய்யும் பொழுதெல்லாம் இந்த மந்திரங்களை நினைக்க வேண்டும் என்று சந்நியாசர்ம சாஸ்திரங்களிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது நினைக்கணும் ஆத்மா ஏவஸ்தாத் ஆத்மோ பரிஷ்டாத் அப்படி சொல்லிக் கொடுப்பான் ஆத்மா பஷாத் ஆத்மா புரஸ்தாத் இந்த சந்யாச ஆசிரமம் வாங்குற போதே இந்த மந்திரங்கள்லாம் உண்டு வாங்குற ஞாபகம் இருக்கும் அப்புறம் மறந்து போயிடும் அப்படி இருக்க கூடாது எப்பவும் இருக்கணும் ஆத்மா தட்சிணதா ஆத்மோத்தரதா ஆத்மை வேதகம் சர்வமிதி இதயம் ஆத்மா மற்ற இடங்கள்ல சாஸ்திரத்தில் இதுல பார்த்த சர்வம் எதயமா தெரியும் என்னருதுவா ஏ படிக்கிற போது படிக்கிற போது பாடம் சொல்ற போது என்ன பண்றோம் வெஷ்டியில் இருந்துண்டு வெஷ்டி சமஷ்டியை ரிமூவ் பண்றோம் அதுதானே நமக்கு போக்சம் வாங்கிறதுக்காக தானே நமக்கு விவகாரத்தில் பெரிய ப்ராப்ளம் நம்ம மைண்ட் தான் நம்ம மைண்ட் தான் பெரிய ப்ராப்ளம் மைண்டை மைண்ட் பண்ணாமல் இருக்க எல்லாராலையும் முடியல மைண்டை டோன்ட் மைண்ட் அப்படின்னா இன்னொருத்த விஷயத்தில் சொல்றோம் நினைக்கிற போக முடியாது எங்க போனாலும் நீ மனசோட சம்பந்தம் வச்சானோ மனசுல என்னெல்லாமோ வந்துன்னு போயிட்டு இருக்கும் பிரகாசிச்ச பிரவர்த்திச்ச மோகமே வச்சா அந்த கரணம்னா அது ஃபிளக்சுவேட் ஆகின்றே இருக்கும் ரஜஸ்ஸு வந்தால் ஒரு இருக்கும் தமஸ் வந்தால் ஒரு இருக்கும் சத்தம் வந்தால் ஒரு இருக்கும் அதோட சேர்ந்து தான் நீ இருக்கணும் அதுக்கு அறிவை சரியா கொடுத்தா அது அப்படியே பெட்டி பாம்பா யானை வந்து அடங்கிறது பார்த்தீங்களா பாகன் இருந்தா அப்படியே பேசாமல் இருக்கும் குச்சியை அப்படியே நிற்கும் அது மாதிரி இருந்தீங்க அப்படியே பேசாம கொடுக்க வேண்டிய அறிவை கொடுத்த உடனே அது அப்படியே அதை நல்லா ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் கட்டுப்படுத்தின அறிவை கொடுத்துட்டா பேசாமல் இருக்கு அதெல்லாம் பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி இதை புரிஞ்சுக்கிறோம் என்ன புரிஞ்சுக்கிறோம் நான் தான் இல்லாம இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அகமேவ பூமா அகமேவ சர்வம் மத்வதிருத்தம் நாஸ்தி எனக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லை எனக்குன்னு நான் சொல்ற போது நான் எதை சொல்றேன்னு ஞாபகம் வச்சுக்கணும் எனக்குன்னு நான் சொல்ற போது நான் உணர்வோடு என்னை இணைத்துக் தூய உணர்வோடு என்னை இணைத்துக்கொண்டு எனக்குன்னு நான் சொல்கிறேன் எனக்குங்கிற சொல்ல நான் சொல்ற போது அது உனக்குங்கிறது இல்லாமல் இருந்தாலும் ஒரு கோணத்தில் நான் என்ன பண்ணுறேன் எனக்குன்னு நான் சொல்றேன் ஆனால் எனக்குங்கிறதுக்கும் கூட இடமில்லாத ஆனால் எனக்கு ஆதாரமான இருப்பைத்தான் எனக்கு என்று நான் சொல்லுகிறேன் என்னாச்சுண்ணா இப்படி ஒவ்வொரு கொஞ்சம் இறங்கி எடுத்தோம் இத்தனை நேரம் கொஞ்சம் என்ன சொல்றது சாமி ஆடித்து சாமி ஆடி விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அப்புறம் கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுத்து மலையறிடு சாமி மலையேறி தப்பான் என்ன கூல் டவுன் ஆயிடுது அப்புறம் வழக்கம் போல இண்டிவிஜுவாலிட்டி தான் விவகாரத்து உண்மையை புரிஞ்சுட்டோம் சாதாரண லெவலுக்கு வந்தது என்ன சொல்றது ஒருவன் உண்மையில் ஏவம் பஷன் இந்த பூமாவை இவ்வாறு எவன் ஒருவன் அறிகிறானோ போய் கேட்டு பார்த்தான் கேட்டு பார்த்தான்னு கேட்டு பார்க்கறிய கேட்கிறேன்னு அர்த்தம் அவங்ககிட்ட கேட்டு பார்க்கறேன் அவங்ககிட்ட சொல்லி பாக்கிறேன் அவங்ககிட்ட கொடுத்து பாக்குறேன் என்ன பண்றான்னு பாப்போம் எனக்கு பாக்குறேங்கிற வேர்டை சேர்க்கிற பான் அதான் பழக்கம் எங்கிருந்து வந்ததுன்னு உபநிஷத்துல இருந்து பஷியன்னு பஷியன்னு சொன்னா பார்த்து ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசி தவ்யா சொல்றது உபனிஷத் ஆஹ் பஷ ஏவம் பஷ ஏகா யுக்திபூர்வமா இதுதான் நிதி தியாசனம் இதனை பார்த்து இதனை சிந்தித்து பார்த்து வகுப்பில் உட்காந்து குரு சொல்லுவதை கேட்டு அறிந்து பார்த்து அதற்கு பிறகு அவர் சொல்லுவதை எல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து மன்வானகா அப்புறம் விஜானன் அப்பா என்னாரம் பேசினாலும் அது ஒண்ணும் முழுக்க எப்ப பார்த்தாலும் தச்சிந்தனம் தற்கம் அந்யோன்யம் தற்பிரபோதனம் எப்ப பார்த்தாலும் அந்த விஷயத்தையே சிந்திக்கிறது இந்த அல்பத்தை சிந்திக்கிறது இல்ல அந்த கரண எப்பவும் பூமா சிந்தனமாகவே இருக்கு அது பலமாயிடு விஜாணன் அந்த விற்பி அதிகமாயிடு அந்த விற்பி பலமாயிடு இந்த லௌகிக விற்பி எல்லாம் பலம் குறைஞ்சு போச்சு விஜானன் இவாறு தெரிந்து கொண்டு அவர என்ன பண்றான்னா தானே சந்தோஷமா இருக்கும் ரூம்ல தனியா இருந்த போதும் இந்த வேதாந்தமே ஓடிட்டுருக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம் இந்த பைத்தியக்காரன் வந்து தானாவே சிரிச்சுன்னு பேசின் இருக்கான் ஒண்ணுமே இல்லை நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் பைத்தியம் இப்படி பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாமல் சிரிச்சுட்டு இருக்கு அப்படிங்குறோம் குழந்தைகளும் பாருங்கோ அந்த தூங்கின்னு இருக்கிற குழந்த தூக்கத்திலே சிரிக்கும் எதை பார்த்தது சிரிக்கிறது குழந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில குழந்த தூங்கிட்டு இருக்கும் திடீர்னு அப்படிங்கும் கொஞ்சம் சிரிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கும் அங்கே என்னத்தை பார்த்து சிரிக்கிறது அது என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது யோசிச்சு பார்த்துருக்கீங்களோ பார்த்தா தான் பாலவத்து உண்மத்தவத்து தானே ஆனந்தமா இருக்க சந்தோஷமா இருக்கும்மா சந்தோஷமா இருக்க அப்புறம் என்னதுன்னா விளையாடுறதுன்னா எது ஆப்ஜெக்டும் அந்த ஸ்லோகம் சொன்னேன் அஞ்சாவது அத்தியாயத்துல அந்த சுக அந்தர் ஆராமஹா அந்த அந்த சுகான இன்பமும் தானே இன்பத்தை தரும் பொருளும் நானே இன்பத்தை உணர வைக்கும் உணர்வும் சுக பிரகாசகம் அப்பாதனம் அகம் சுக பிரகாசகம் அம் சுகம் அம் அமேவ சு அகமேவ சு இன்பமமும் நானே இன்பத்தை தரும் பொருளும் நானே இன்பத்தை அறிவிக்கும் இன்பத்தை உணர்த்துவதும் நானே எனக்கு வேற ஒரு பொருள் ஆஹா அதைத்தான் உபநிஷர் சொல்லப்போ அப்புறம் வந்து நான் எதோட சேர்ந்துருக்கேன் போகும்னா ஆத்மாவோட தான் சேர்ந்து எனக்கு சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு வஸ்துவும் கிடையாது ஒரு திடீர்னு ஒருத்தரை பார்க்குற ஒரு நண்பரை பார்க்குறோம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் நான் பார்த்த உடனே வா வா கட்டி பிடிச்சுக்கிறோம் அது ஒரு ஆனந்தம் எத்தனை நேரம் பிடிச்சிட்டே இருக்கிறது அவனுக்கு நிம்மதி நமக்கு நிம்மதி என்ன தெரியுது ஒரு சந்தோஷமா ஆனா அந்த சந்தோஷம் வந்துட்டு போயிடு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போறான்னு தெரியாது ஆத்ம ரத்திகி ரத்திகானா ஆனந்தமாவே இருக்கானா ஒருத்தரும் வாண்டாமத் தனிமையே இனிமைங்கிறாங்க பாருங்க ஆத்மக்ரீடா ஆத்மமிதுனஹா ஆத்மானந்தஹா இத்தனை சொல்றது பாருங்க தன்னிடத்திலேயே இன்புற்றிருக்கிறான் இன்பப் பொருளாக தானே இருக்கிறான் இன்ப சேர்க்கையும் தானே அப்புறம் இன்பமும் நான் தானே அவன் வேறு இன்பம் வேறல் பூமைவ சுகம் சுகமேவ பூமம் அந்த பூமாவே நான் பூமைவாக பூமைவ ஆத்மா பூமைவ சர்வம் அகமேவ சர்வம் என்ன சொல்றது எல்லாம் நானே என்ன என்ன பண்ண முடியும் நீ அப்படி நினைக்கப்படாது நினைச்சேன்னா உன்னை கொண்டுடுவேன் நான் சொல்ல முடியும் நான் நினைக்கிறத எப்படி தடுக்க முடியும் என்னை கொண்டு போய் ஜெயிலில் போட்டா கத்தியால குத்தினா கூட நான் நினைக்கப்படும் என்னுடைய நான் என்ன நினைக்காம பண்ணுறதுக்கு எவனால முடியும் கைய காலை முடியும் நினைக்காம பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் எண்ணத்தை தடுக்க எவனுக்கு ஆற்றல் இருக்கிறது ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கணும் இல்ல ஒரு யோகி வந்து மந்திரம் போட்டு எண்ணத்தை நிறுத்தி விட்டார்னா என்ன பண்றது அதெல்லாம் நடக்க சும்மா கதை விடப்படாது அப்படியெல்லாம் ஒன்றும் இப்படிலாம் விபரீதமாக அர்த்தமெல்லாம் பண்ண விடாது நாங்க கேட்கலையே நீங்களா சொல்றீங்கன்னா அப்படி அவனா சொல்லுவானேன் நினச்சு சொல்றேன் ஆத்மான அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவரே இருக்கிற வரைக்கும் இப்படி வந்துட்டு சவதி ஸ்வயம் ராஜத்தே அவன் ராஜா பா ஸ்வரா ஸ்வராட் ஸ்வராட்னு சொன்னா ஸ்வயம் ராஜத்தை அவன் தானே பிரகாஷமா இருக்கான் யாரையும் அவன் டிப்பன் பண்ணல சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பி எங்க பண்ணாலும் சர்வசாதாரணமா மூ பண்ணுவான் ஏற்கனவே சொல்லிட்டு அங்கெல்லாம் அந்தந்த லிமிட்ல தான் இப்போ இந்த மாடை வந்து ஒரு ஒரு கட்டி போட்டா ஒரு ஏரியாக்குள்ளதான் மேய்யும் அதுக்குள்ள அது ஃப்ரீயா மேயலாம் ஆனா மாட்டை டோட்டலாக அவுத்து விட்டா என்ன பண்ணும் சர்வேசு லோகேஷு காமச்சாரா அது மாதிரி அவுத்து விட்ட மாடு அது மாதிரி இவன் என்ன பண்ணுவான் எங்க பார்த்தாலும் லோகேஷு காமச்சாரா அது மாட்டான் எல்லா இவன் தானே எங்க சரிக்கிறது போக்கும் வரவும் புனர்வுமிலா புண்ணியன் நான் போக்கும் வரவும் புனர்மிழா புண்ணியன் அவன் போக்கும் வரவும் உடைய பாபி நான் எப்படி போக்கும் வரவும் புணர்வும் புண்ணியன் அவன் அவன் போக்கும் வரவும் உடைய பாபி என்னது போக்கும் வரவும் புணர்வும் உடைய புணர்வும் உடைய பாபி நான் இந்த இதுதானே வேண்டாங்கிறது அதுதான் உபனேஷன் சொல்றது ஆ போக்கும் வரவும் புணர்வு புண்ணியன் அவன் அல்ல அவனும் நானும் வேறல்ல இருவரும் ஒருவரே துணி லோகேஷு காமச்சார அந்நாஜான அதற்கு பதிலாக வேறு கோணத்தில் பார்த்தால் எவர்கள் வேறாக நினைக்கிறார்களோ அதாவது இந்த அரிய உடலையும் உலகத்தையும் கடவுளையும் எல்லோரையும் தனக்கு வேறாக யார் நினைக்கிறார்களோ பூமாவை தனக்கு வேறாக எவன் நினைக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகும்னா அவனுக்கு அவன் அடிமையா இருப்பாங்கிற எப்படி ஒரு இன்னொரு ராஜாவுக்கு இந்த இவன் ஒரு இடத்துல ராஜாவா இருந்தா கூட்ட இன்னொரு ராஜாவுக்கு பரிச்சின்னம் இருக்கு அப்படிலாம் ராஜாக்கு கீழ ஒருத்தன் இருக்கான் ராஜா உயர்ந்து அன்னராஜா நக அந்நாஜா நக அவர்கள் என்ன சொல்றது வேற்றுமை உணர்ச்சியை உடையவர்கள் அவர்களுக்கு என்னன்னா கைய லோக்காக பவந்தி இந்த உடல் வாழ்க்கையிலும் பொருள் வாழ்க்கையிலும் உறவுகளிலும் அவர்கள் உழன்று இருப்பார்கள் ஒரு வந்து சொல்ற துன்பத்தை கேட்டா சுவாமி எல்லாம் ஏதாந்தான் எனக்கு என் கஷ்டத்தை கொஞ்சம் கேளுங்க நான் என்ன நினைச்சுக்கணும் கஷ்டத்தை சொல்லுபவனும் நானே கஷ்டத்தை கேட்பவனும் நானே அந்த கஷ்டத்திற்கு பரிகாரம் சொல்லுபவனும் நானே அந்த கஷ்டத்திற்கு பரிகாரத்தை கடைபிடிப்பவனும் உண்மைதானே பொய் இல்லையே இப்போது சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் அவங்க அது வேற இது மாதிரி விவகாரம்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் கதையெல்லாம் ஆரம்பித்தால் முடிக்க இது இதெல்லாம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேப்பரில் போட்டார் அதுக்கு வந்து இவர் படித்தவர் வச்சு உங்களே ஒருத்தரை பற்றி அவர்கிட்ட இன்னொருத்தர் வந்து கேட்டார் இப்படிலாம் எழுதியிருக்காங்களே அப்படின்னு இவர் என்ன சொன்னார் வேதாந்தம் படித்தார் இந்த பாருங்கள் எவ்வளோ வேணாலும் தப்பாக எழுத சொல்லுங்கள் அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை நான் வேணாலும் பணம் தர்றேன் தப்பாக எழுதுறதுக்கு ரூபா நானே தரேன் எவ்வளவு வேணாலும் எழுத சொல்லுங்க ஐடியா கிடைக்கலைன்னா ஐடியா கொடுக்குறேன் ஓட சொல்லுங்க என்ன என்ன அவருக்குள்ள இருக்கிறது நான் தானே அப்படின்னு இவர் அவர்கிட்ட சொல்கிறார் அவர் சொல்றாரு வந்தவன் என்ன பண்ணா இவரை பார்த்து கும்பிட்டு நீங்க ஏதோ கவலையில் இருப்பீங்க அவன் பேப்பர்ல போட்டானே நான் சொல்ல வந்தா நீங்க வந்து எனக்கு ரொம்ப கவலை கொடுத்து அனுப்புறீங்க அதனால அதனால உங்களுக்கு அனந்த கோடி கும்பிடுன்னு போயிட்டான் இது வேற யாருமில்லை இந்த ஆள் நான்தான் தான் விட்டேன் விட்டேனான்னு ஓடிய போயிட்டான் பக்கத்திலே ஒரு மாட்டோம் என்ன வேதாந்தம் மகிமை போயிட்டு போட்டோம் அதனால என்ன ஆச்சுன்னா வேதாந்தம் படித்தவ மற்றவனை குழப்பமானு அர்த்தம் அவன் குழப்பினாதான் அவன் யோசிப்பான் அவன் என்னும் சொல்றாரு நாம வந்து அவர் கவலைப்படுவார் நினைச்சு போனா அவர் நம்மளை கவலைப்படா நினச்சுட்டார் எல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஒன்னும் எத்தனையோ வந்தாச்சு எத்தனையோ வந்துன்ட்டுருக்கு எத்தனையோ வரப்போறது இதெல்லாம் பார்த்தா வாழ முடியும் இது உலகத்துல இருக்க முடியுமா என்ன நம்ம ஞானத்தோட திருஷ்டி ஞானமையையும் கிருத்வா ஜிந்ததும் இரண்டற்று இருந்ததும் பாட்டே வரலேன்னு தோணும் பவந்தி அவர்கள் கீழான மறுபடியும் மறுபடியும் உடல் வாழ்க்கையில் உழல்வார்கள் ஷஷாகும் சர்வேஷு லோகேஷு காமச்சாரா அகாமச்சாரா பதி அவர்கள் சுதந்திரமாக வாழ முடியாது அவர்கள் உலகு கடிமை பொருளுக்கடிமை பொண்ணுக்கடிமை பெண்ணுக்கடிமை போகத்துக்கடிமை எல்லாவற்றுக்கும் அடிமை ஆண்டவனுக்கு நீ அடிமையானால் அவர் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்பார் நீ பொண்ணுக்கும் பொருளுக்கும் போகத்துக்கும் அடிமையாகி அந்த அடிமைத்தனத்தை காப்பாற்றுவதற்காக அண்டவன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா என்ன பண்ணுவார் இப்படி எத்தனை தானே இப்படி அடிமையா இருக்க போறியோ என்னைக்கு எங்கிட்ட உண்மையா நீ அடிமையா இருக்க போறியோ தெரியல பரவாயில்ல அந்த மகிமை தெரியறதுக்காக அதுக்கு அடிமையா இருத்தி முடிஞ்சு போச்சு ஆக இது வந்து அண்மைய வெத்திரேக்கத்தினால சொல்லியிருக்கு யார் ஒருத்தன் இந்த ஞானத்தை அடையறானோ அவன் என்ன சொல்றது தன் நிறைவு பெற்றவனாக இருக்கிறான் அவன் எல்லா விதமான எல்லா விதமான செயல்களிலிருந்தும் அவன் விடுபடுகிறான் அவனை யாரும் எதுவும் எந்த சாஸ்திரமும் அவனை கட்டுப்படுத்தாது அதுக்கரம் பண்ணுவான் அர்த்தம் இல்லை காமச்சாரகா பவதி காமச்சாரகா பவத்தின்னா ஏற்கனவே சொல்லிட்டு வந்த பலனால அவன் என்ன பண்ணுவான்னா அவன் வந்து அவன் பாட்டுக்கு என்ன சொல்றது எதிர் யாதிருச்சிக்கோ பவேத் ஒரு சாமியார் இப்படி நடந்துட்டு இருந்தாரான் சொல்லுவாங்க தலை முடி விரிஞ்சிருந்தது திடீர்னு காற்று வந்து பின்னாடி இப்படி இழுத்துது முடி நினைச்சா ஓ பின்னாடி போகணும் போல் அப்படி திரும்பி போர்த்தோம் ஏன்னா அவருக்கு போறதுலேயே லட்சியம் இல்லையே இப்படி போகணுமா அப்படி போகணுமான்னு ஒன்று லட்சியம் இல்லை ஆ எப்படி போனா என்ன ஆனால் அதே சமயம் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணுறது இல்லை யாருக்கும் இடைஞ்சல் பண்ணுறது என்ன சொல்வது அது வந்து என்ன சொல்றது அந்த ரத்தியா சற்பட்ட கந்தா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா யோகி யோக நியோஜிதே ஸ்வதந்திரோ பவத்தின்னு அர்த்தம் சர்வதந்திர ஸ்வதந்திரோ பவதி அதெல்லாம் அதனுடைய பொருள் இனி அடுத்த கண்டத்துக்கு போவோம் முடிச்சுடுவோம் இருபத்தி ஆறாவது கண்டம் இதெல்லாம் புகழ்ந்து பேசுகிறது இந்த ஆத்ம ஜானத்தை புகழ்ந்து பேசுகிறது இந்த பூமாத்ம வித்யா ஜானத்தை புகழ்ந்து பேசுகிறது ஆத்ம பிராண ஆத்ம ஆசா ஆமஸ்மர ஆம ஆமேஜ ஆம ஆமவி ஆம விஞ்நியம்தமல்ப ஆமத்மாத்மத்மகர்மாத்ம mat ஏ இதகும் சர்வமிதம் சர்வம் எல்லாமது அப்புறம் அந்த பூமா தான் நான் சொல்லித்து அந்த நான் தான் நான்கிறது அல்ப ஜீவன் இல்லை பூர்ண சைதன்ய ஆத்மாவை குறிக்கிறது ஜீத் ரிமூவ் பண்ணணும் நீக்கப்படுகிறது ஆனா ஜீவனுக்கு ஆதாரமாயிருந்த சைதன்யம் நீக்கப்படவில்லை ஜீவத்வம் நீக்கப்படுகிறது ஜீவோ பிரம்மை பிரதிபிம்ப சூரியனை குடத்திலிருந்து நீக்கி பிம்ப சூரியனை புரிஞ்சுக்கிற மாதிரி அவ சின்ன ஆகாசத்தை அவ சின்னப்படுத்துற வஸ்துவை நீக்கி ஆகாசத்தை புரிஞ்சுக்கிறது கட்டாக்காச மகா காசையோ கோபேதா அது மாதிரி ஜீவ பிரம்மணோகோ கோபேதா கட்டாகாசத்துக்கு மட்டாகாசத்துக்கு எங்க பேதம் இருக்கு கடம் ஏதோ பரிச்சின்னப்படுத்தின மாதிரி இருக்கு அந்த பரிச்சின்னப்படுத்தினத்துக்குள்ளேயும் என்ன வியாபகமா இருக்கு ஆகாசம்தான் வியாபகமா இருக்கு ஆகாசம் ஆகாஷம் இடையில இருக்க அந்த வெடி போல் அதனால என்ன சொல்றாருங்க ஒருவன் இவ்வாறு பார்க்கிறானோ இவ்வாறு சிந்திக்கிறானோ இவ்வாறு புரிந்து கொள்கிறானோ இவ்வாறு சிரவண மரண நிதித்தியாசனம் பண்றானோ ஞான யோக அபியாசம் பண்றானோ அப்படின்னு அர்த்தம் ஆக அது வர்ணிக்கிறது இந்த ஸ்வராட்டு பவத்தின்னு சொல்லி தில்லியா இவனே அனைத்திற்கும் அரசனாக இருக்கிறான் இவனே அனைத்துமாக இருப்பதால் இவனே அனைத்திற்கும் அரசனாக இருப்பதாக உபசரித்து சொல்லப்படுகிறது ஸ்துதி வாக்கியம் ஸ்துத்தினா இது யதார்த்தவாதம் உண்மைதான் இது இது ஏதோ அர்த்தவாதம் இல்லை ஸ்துத்தியர்த்தவாதம் இல்ல யதார்த்தவாதமான பிராணன் ஆத்மாவிலிருந்துதான் ஆசை ஆத்மாதான் வியாபிச்சிருக்கு காரண காரியம் மாதிரி சொல்றார் சம்பந்தம் காரியம் முழுக்க காரணம் வியாபிச்சிருக்கு புரிஞ்சுக்கணும் ஆத்மதா ஸ்மரகா ஆத்மதா ஆகாஷா ஆத்மதா தேஜா ஆத்மதா ஆபா ஆத்மதா ஆவிர் பாவ திரோபாவா தோற்றமும் ஒடுக்கமும் ஆத்மாவிலேயே அவர் அடுத்தது என்னதுன்னா அன்னமாத்மதா பலமாத்மதா பலமும் ஆத்மாவிடம் இந்த விஜயானம் விஜானம்னா சாஸ்திரார்த்த ஜானம் ஆத்மதா தியானம் ஆத்மதா சித்தம் எல்லாம் பார்த்ததுதான் சங்கல்பா ஆத்மதா மனதா வாக்கு ஆத்மதா நாம ஆத்மதா மந்திராக அவர் மந்திர விதே வாஸ்வின்னு சொன்னார் இல்லையா மந்திரங்களும் இதுக்கு வேறாக இல்லை ஆத்மதா கர்மாணி இந்த மந்திரங்கள்ல சொல்லி பண்ற கர்மாக்களும் ஆத்மா தான் ஆத்மா இருந்துதான் இதம் சர்வம் அடுத்த மந்திரம் படிக்கலாம் நோ மருத்துும் பசியோம் நோத்துதாஹ பசியோ சேகா பஞ்சா சவது புனாஸ்மார் ஆஹாரி சுவாதிலே விமோட்ச தஸ்ம மதேஷ் <laughs> சதாத்ம விஜானே தூ சதி இதாத்மதாவது அத்தியாயத்துல படிச்சதெல்லாம் இது தார்டியம் பண்றது ஆத்ம சர்வம் அசிஸ்வேதே தோ அதை தார்டியம் பண்ணுகிறது உறுதிப்படுத்துகிறது இந்த மந்திரங்கள் அனைத்து இப்ப உபாசனை பண்ணின அத்தனை விஷயங்களும் நான் இதெல்லாம் உபாசனைக்காக நான் சொல்லப்பட்டதோ அந்த பிரதீக்கங்கள் எனக்கு வேறானது இல்லை அனைத்து நாம ரூபங்களும் நாஸ்தி எனக்கு வேறானது இல்லை அதாவது இந்த உடம்பு உயிருக்கு எது ஆதாரம்னு புரிஞ்சுக்கிறானோ அதுதான் அனைத்துக்கும் ஆதாரம்னு புரிஞ்சுக்கிறான் உடலுக்கும் உயிருக்கும் எது இருப்பாக இருக்கிறதோ சத் இதெல்லாம் நன்றாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஆறாவது அத்தியாயத்தில் அதுதான் இப்பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பாக இருக்கிறதுங்கிறது புரிஞ்சு நடுறான் அதுக்கு வேறாக இல்லை மிருத்ரி வத்திரிக் கட்டோ நாஸ்தி ஸ்வர்ண வதிரிக ஆபரணம் நாஸ்தி ரஜ்ஜு வதிரிக சர்ப்போ நாஸ்தி ஜலவியரித்த தரங்கோ நாஸ்தி தந்து வத்திரிக வஸ்திரம் நாஸ்தி இப்படி போட்டு ஆதார வத்திரிக் ஆதேயம் நாஸ்தி அப்படி புரிஞ்சுக்கிறோம் எல்லாவற்றையும் வியாபிச்சு இருக்கு என்ன இருதுன்னா ததேஷ ஸ்லோகா ததேஷ ஸ்லோகா இந்த விஷயத்துல இப்படி ஒரு மந்திரம் இருக்கு என்னதுன்னா பஷ்யஹா மிருத்யும் ந பசியத்தின் அந்த நாவை அங்க போடணும் பசியான்னா என்ன அர்த்தம் எவன் இந்த வஸ் உண்மையை உணர்கிறானோ அவன் எவனை பார்ப்பதில்லை மிருத்யுவை பார்ப்ப மரணத்தை பார்ப்பதில்லை அப்படின்னா அர்த்தம் மரணம் தனக்கு வேறாக பார்ப்பதில்லை மரணமே இல்லை ஏன்னா உடம்புக்குத்தான் மரணம் சைதன்யத்துக்கு மரணம் இல்லை மரணங்கிற நிகழ்ச்சி எனக்கு வேறையா பிறப்புங்கிற நிகழ்ச்சி எனக்கு வேறையா எல்லா நிகழ்ச்சிகளும் எனக்கு வேறு அல்ல இதுவரைக்கும் புறந்து இருக்கிறது புறக்க போறது சாகிறது சாக போறது எல்லாம் எடுத்து எல்லாம் நானேங்கிற போது என்ன அர்த்தம்னா எல்லா தோற்றங்களும் எத்தனை சிருஷ்டி வந்தது எத்தனை சிருஷ்டி போச்சு எல்லா சிருஷ்டியும் தோன்றி தோன்றி மறைகிறது மையேவ சகலம் பவதி ஆ பசியா நிருத்தியும் பஷியத்தி ந ரோகம் பஷியத்தி அவன் மரணத்தை பார்ப்பதில்லை அவன் நோயை பார்ப்பது என்னென்ன அர்த்தம் நோய் இதெல்லாம் வந்து அதுக்கு வேறாக இல்லைன்னு ஒரு அர்த்தம் அது அவனுக்கு கிடையாது அவன் அதை பொருட்படுத்துறதில்லை வாட்சியார்த்தமாக பண்ணிக்காதீங்கோ அதை அவன் மதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் மரணத்தை குறித்து வருந்துவதில்லை நோயை குறித்து வருத்தப்படுவதில்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கேன்னா ஆயிட்டு போட்டுமே அப்படி உடம்பெல்லாம் இப்படிலாம் இருக்கேன் ஹார்ட் இப்படி இருக்கும் அது இப்படி இருக்குன்னா இருந்துட்டு போட்டுமே அது என்ன பண்ண முடியும் அது அப்படித்தான் என்ன பண்ண சரீரம்னா அப்படி தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் முடியலனாலும் அது மாத்திரம் இல்லை என்ன பண்ணினாலும் சரி இது மாறுறதை போய் சரி பண்ணுறதை விட மாறாத பொருளை பற்றியே உள்ளம் நினைக்கட்டும் மாறுகிற உள்ளமானது மாறாத பொருளை பற்றியே நினைந்து முடிந்தவரை மாறாத நிலையிலேயே இருக்கட்டும் அவ்வளோதான் மாறாத பொருளையே சார்ந்திருக்க உத்த துக்கத்தான் துக்கத்தை காண்பதில்லை சர்வ பஷ்யா சர்வகுங்கி அனைத்தையும் பார்க்கிறான் சர்வம் ஆப்னோதி அனைத்தையும் அடைகிறான் எல்லா வகையிலும் எப்பொழுதும் எல்லாமாகவும் இருக்கிறான் தேசங்களாகவும் காலங்களாகவும் வஸ்துக்களாகவும் அவனே இருக்கிறான் இது சொல்றது இந்த பிரம்மனை சார்ந்துதான் எல்லாம் வந்தது ஆத்மாவாக பூமஸ்வரூபமாக இருக்கிற ஆத்மாவிலிருந்து தான் எல்லாம் தோன்றியது சிருஷ்டி காலத்தில் என்ன இருக்குது ஏகதாபவதி திருதாபதி தத்துவங்கள்லாம் அது வந்து ஒன்றாக இருந்தது அப்புறம் ரெண்டாச்சு மூணாச்சு நாலாச்சு எல்லாம் சொல்றோம் இல்லையா ஏகதா பவதி திருதாபவதி பஞ்சதா பவதி இந்த ஒற்றுமையிலிருந்துதான் வேற்றுமைகள் தோன்றுகின்றன ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் அப்புறம் உருவான செந்தமொழி மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் போட்டுங்க திருவிளையாடல் பாடல் ஒப்பிடுக ஏகதா பவதி திருதாபவதி பஞ்சதா பவதி சப்ததா பவதி அப்புறம் வந்து நவதா பவதி புனஷ்ட ஏகாதசா பதினொன்னாச்சு ஸ்மிருதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நினைக்கப்பட்டிருக்கு அங்கங்க சாஸ்திரங்கள் தொண்ணூத்தாறு தத்துவம் பா நூத்தி ஆளாளுக்கு தத்துவம் நிறைய சொல்லின்னு இருப்பாங்க எல்லா தத்துவமாக இருந்தாலும் சரி ஒரே தத்துவம்தான் தத்துவம் அதான் தத்துவம் இல்லை சகசிராணிச்சா விக்ம்சதி எல்லாம் நம்பரை சொல்லிடுச்சு எல்லாம் சொல்லி முடிச்சுடுச்சு சொல்லிட்டு இது எப்படி சுவாமி முடிக்க போறீங்க கிளாஸு இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா புலனடக்கம் பழக புலனடக்கத்தை நன்றாக பழகினேன்னா மனசு சுத்தமாக மனசு சுத்தமானால் எல்லாம் படித்ததெல்லாம் ஒழுங்காக ஞாபகத்தில் இருக்கும் ஞாபகத்தில் இருந்ததுன்னு சொன்னால் இந்த இந்த உபனிஷத் மந்திரங்கள் மந்த்ர்த்தங்கள் குருவினுடைய உபதேசங்கள்லாம் மறக்காது மறக்காமல் இருந்ததுன்னு சொன்னால் ஓ மனசில் எந்த துன்பமும் வராது என்னெல்லாம் சிக்கல் இருக்கோ அதை நீ பல கோணங்களில் சிந்தித்து பார்த்து ஒரு ஒரு வரும்போது அப்ளை பண்ணி பார் இந்த பிராப்ளம் உண்மையா ஒரு ஒரு பிராப்ளத்தை உங்களை சொல்றாங்களே பூமைவாகும் பூமா நானும் பூமா எல்லாம் போட்டு எல்லாம் பூமான்னு சொன்ன இப்படியே கொஞ்சம் பூமா அத சொல்றான் இது சாதாரண பைத்தியம் இல்லப்ப எந்த ஆஸ்பத்திரியில போனாலும் தீர்க்க முடியாது என்ன பேர்பட்ட பைத்தியம் அறிவு உள்ளவனும் நானேங்கிறான் பைத்தியங்களும் நானேங்கிறான் என்ன பைத்தியம் பாரு அதனால என்ன ஆச்சுன்னா மனசு மனசு சுத்தமாச்சுன்னா ஞான பலம் அவனுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுது சர்வ கிரந்தி நாம் விப்ரமோக்ஷா எல்லா கிரந்திகளும் மனசுல இருக்கிற எல்லா முடி அபித்யா காம கர்ம கிரந்திகள் அஜானம் ஆசை செயல் இதெல்லா கிரந்திகளும் அறுபட்டு போகிறது பித்தியத்தை ஹுதய கிரந்தின்னு முண்டகோபரீஷர் சொன்னதுனால அதை நாம எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு விப்ரமோக்ஷா இது தனி டாபிக் இது ரொம்ப நல்ல முக்கியமான இடம் ஆகார சுத்தி சத்வு திருவா ஸ்மிருதி முக்கியமான விஷயம் ஆகாரம் சுத்தமாயிருந்தா மனசு சுத்தமாகும் மனசு சுத்தமா இருந்தா படிச்சதெல்லாம் ஒழுங்கா ஞாபகத்தில் இருக்கும் படித்ததெல்லாம் ஒழுங்கா ஞாபகத்தில் இருந்ததுன்னா சால்வ் ஆயிடும் ப்ரா சம்சாரம் போகணும்னா என்ன பண்ணனும் சம்சாரம் நீங்க வேண்டும் என்றால் சம்சாரம் நீங்கணும்னு சொன்னா விடாம இந்த விற்பி அகண்டாரக்கார விற்பி இருந்துட்டே இருக்கணும் சகஜ சமாதி இந்த சகஜ சமாதி ஏற்படும் சகஜ சமாதினா என்ன அர்த்தம் நம்ம பாட்டு பஷ்யன் ஷிவன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்டன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசுஜன் உண்மிஷன் யன் படிச்சிருக்கோமே கீதையில் வர்த்த இமணியவ் நித் கரோதி சனவாஸ்மிருதிண்டே இருக்கும் நம்ம தீவிர முத்தோட தீவிர ஜிஜாசுத்தோட நீண்ட நாள் சம்பிரதாயம் தெரிஞ்ச குரு கிட்ட விடாம படிச்சுட்டே இருந்தா வேற என்ன இருக்கும் மைண்டில் வேற என்ன இருக்க முடியும் இதுதான் முழுக்க வியாபிச்சிருக்கும் நம்ம உலகமே வேறு லௌகிக ஜனங்கள்லாம் பாக்குற உலகமே வேறையா இருக்கு ஒரு அம்மா பிரிக்கின்றே இருக்காங்க பார்த்தேன் இப்படி போன் பேசிட்டே பிரிக்கின்ற அப்ப நான் அப்படி இல்லை கர்மணி கர்ம பசியே ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை ஆகாரசுத்தின் ஆகார சுத்தினா சங்கராச்சாரிய சொன்னார் இந்திய நிகிரங்கிறார் அதாவது நாம என்ன கிரகிக்கிறோம் ரொம்ப முக்கியம் கண்ணால கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா ராகத்வேஷவியுக்தை ராகத்வேஷம் இல்லாம தர்மமா இந்திரிய விஷயங்கள்ல சஞ்சரியார் வீட்டையில இன்னொரு இடத்துல சொன்னார் சப்தாதீன் விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல் ஆஹா ஆகார சுத்தின்னா என்ன அர்த்தம் வெறும் சாப்பாடு சுத்தம் மாத்திரம் இல்லை சாப்பாடும் சுத்தமா இருக்கணும் ஆஹாரம்னா இந்த இடத்துல எல்லாமே கண்ணால பாக்குறது தூய்மையானதா இருக்கணும் காதால கேட்கறது தூய்மையா இருக்கணும் மூக்காலம் உகர்றது தூய்மையா இருக்கணும் பகவானுடைய சரணாரவிந்தத்தில் வச்சிருந்த சந்தனத்தை கண்ட கண்ட செண்டெல்லாம் போட்டுக்கா மனசுக்கு எடுத்துடும் வாசனை சரியா கிரகிக்கணும் சாப்பிடற சாப்பாடும் அதுல ஒரு அம்சம் ஆஹ பார்த்தல் கேட்டல் முகர்தல் சுவைத்தல் தொட்டு உணர்தல் இவைகள் அனைத்தும் அறவழிக்குட்பட்டதாக தெய்வீகமானதாக இருக்க வேண்டும் இதெல்லாம் உள்ள கிரகிக்கிறதெல்லாம் தூய்மையானதா இருக்கணும் டிவியெல்லாம் பார்த்தா எங்க மோஷம் கிரகிக்கிறதெல்லாம் ஜாகிரத்தையா இருக்கணும் ஆகார சுத்திங்கிறது கிரகிக்கிறதையே தூய்மையா கிரகிக்கணும் அப்பத்தானே உள்ள தூய்மையா இருக்க முடியும் அழுக்கெல்லாம் உள்ள போட்டுட்டு உள்ள கழுவுறேன்னா அழுக்க உள்ள போடுவானே ஏன் கழுவுவானே அழுக்க போடாமையே வச்சுக்கலாமே அப்படி சொல்லி கொடுக்குறது அழுக்க போட்ட பிறகு அழுக்க கழுவுறதுக்கு எத்தனை பிறவியாகுமோ ஆ அழுக்க உள்ள போடாம பார்த்துக்கோ ஆஹா அனைத்தரன் மனைத்துக்கண் மாசிலன் ஆதல் ஜாகிரதையா பார்த்துக்கோ மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணு கண்டை கண்டிப்பா நம்ம என்ன பண்றோம் காருக்குள்ள தூசி வரப்படாதுன்னு அதுக்கெல்லாம் ஏசியை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் வீட்டுக்குள்ள தூசி வரப்படாது என்னெல்லாமா ப்ரொடெக்ஷன் பண்றோம் உள்ளுக்குள்ள வந்து கண்டதெல்லாம் போக கூடாதுன்னு பார்க்க கூடாதோ நிறைய பேர் உள்ள போட்டுறான் அப்புறம் ஜென்ம ஜென்மத்துக்கு கழுவராக முடியல போகாரி ஆக விஷய கிரகணங்கள் எல்லாம் சுத்தமா இருந்தா அந்த சுத்தியா இருக்கும் அந்த சுத்தியா இருந்தாத்தான் குரு சொல்றதெல்லாம் ஏகாகிரத்தையோட வாங்கி அதை அப்படியே வச்சுக்கலாம் மேதாசக்தி பலமாக இருக்கும் மேதாசக்தி பலமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த கரண சுத்தி இருக்கணும் அந்த கரண சுத்திக்கு இந்திரிய விஷய கிரகணங்கள் அது சுத்தியாக இருக்கணும் அதனால நம்ம பெரியவங்களெலாம் எல்லாத்துலையும் அதை பார்க்காத இதை கேட்காத இதை முகராத இதை சுமைக்காதே மனசு கெட்டு உன்னை சுற்றி இருக்கிறவனையும் நீ கெடுத்துருவே ஜாகிரதை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான் உபநிஷத் மாதா நமக்கு கருணையோட தான் அம்மாவும் கருணையோட சொல்ற மாதிரி இந்த உபனிஷத் மாதாவும் சொல்றா ஏன்னா யாரு கேட்கிற அம்மா பேச்சு சரியா கேட்கிற இப்ப இப்ப இருக்கிற அம்மாக்களே தகுறாரு அது வேற அது அப்புறம் பார்க்கலாம் எல்லா அம்மாவுக்கும் ஆசை உண்டு அப்பெல்லாம் அம்மாவுக்குலாம் வந்து அறிவு இருக்கும் அம்மாக்கள்லாம் அறிவோடு இருந்தாங்க படிக்காட்டாலும் அம்மாக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அறிவு இப்படி தெரிஞ்சது ஆகார சுத்தி சத்துவசு அப்ப வந்து இந்த வேதா பூம அப்படியே உள்ள போய் என்ன சொல்றது பிரம்மணி பசுமரத்தை ஆணி போல் உள்ளே போய் பதிஞ்சுடுறதுன்னா அது அப்படி இருந்ததுன்னா எப்பவும் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஒரு திருக்குறள் வேலை செய்யும் ஒரு கீத ஸ்லோகம் வேலை செய்யும் அப்படியே ஞாபகம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது ஏதோ பெருசாக கஷ்டம் மாதிரி தோன்னாலும் உள்ளுக்குள்ள ஸ்லோகங்கள்லாம் தோன்றி கருத்துக்கள்லாம் தோன்றி என்ன பண்ணும்னா சம்ஹாரம் பண்ணிவிடும் அந்த பேத புத்திய பேத புத்திய சம்சாரத்தை அடியோட நீக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா துருவாஸ்மிருதி த்ருவா இந்த வாக்கியம் வரும் ஆகாரசுத்தி சத்வசுத்தி த்ருவாஸ்மிருதி ஸ்மிருதி லம்பா ஸ்மிருதி லம்பே விப்ரமோக்ஷா அதில் என்ன சொல்றார் இது சாதனம் இந்த ஞானத்தை சிரவண மரண நிதித்தியாசனத்தை பெறுவதற்கு நமக்கு வேண்டிய முக்கியமான அதுவும் முதல்ல கிருத்தி போட்டார் கிருதி இருந்தா தான் நிஷ்ட நிஷ்ட இருந்தா தான் நிதித்தியாசனம் நிதித்தியாசனம் நிதித்தியாசனம் சத்திய அதிவாதிவம் அப்படி சொன்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் தஸ்மை மிருதித்த கஷாயத்த அழுக்குகளை கழுவிய அவருக்கு மன மாசுகளை கழுவிய அவருக்கு நாரதர் எப்படிப்பட்டவர் ஆகார சுத்தி உடையவர் சத்துவசு உடையவர் த்ருவா ஸ்மிருதி அவர் கிரகிக்கக்கூடிய சக்தி படைத்தவர் இத்தனை வேதம் பிடிச்சிருக்காரு இத்தனை சாஸ்திரம் பிடிச்சிருக்கார அதனால மிருதித்த கஷாயத்தனா கழுவப்பட்ட கஷாய அழுக்குகளை உடைய கழுவப்பட்ட அழுக்குகளை உடைய என்ன அர்த்தம் அழுக்கற்ற அழுக்கில்லாத மன மாசுகளை கழுவிய வாழ்க்கையின் மூலம் மன மாசுகளை கழுவிய சனத்குமாரர் இந்த வித்தியையை உபதேசம் பண்ணினார் இந்த வித்தியை உபதேசம் பண்ணினார் தமசகா பாரம் தரிசயத்தி அவர் கேட்டார் சோகசிய பாரம் தாரைய தூணர் இங்க சொன்னார் தமசகா பாரம் தரிசயத்தி அவர் காட்டி கொடுத்தார் அக்கறையை முக்தியை மோட்சத்தை துன்பம் நீக்குவதை காட்டிக் கொடுத்தார் ஆத்மந்திரவிதேவா அஸ்மி நகவத் ரிஷேபியா ஸ்ருதவான் தரதி சோகம் ஆத்மவித்து உங்களை போன்றவரிடமிருந்து கேட்டிருக்கிறேன் ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடற்கிறான் என்று கேட்டிருக்கிறேன் சோகம் பகவ் சோசாமி என்ன அப்புறம் பாரம் தாரைய தூ அதாவது முதல் கண்டம் முதல் கண்டம் மூணாவது மந்திரம் தம்மா பகவான் சோகசிய பாரம் தாரைய சோகத்தினுடைய பாரத்தை கடத்துங்கள்னு சொன்னார் அவருக்கு உபதேசம் பண்ணார் யாரு பகவான் சனத்குமாரா இங்கே நம்ம சப்ளை பண்ணிக்கணும் மிருதித கஷாயாய நாரதாய நாரதற்கு உபதேசம் பண்ணார் இப்பெல்லாம் நம்மளாம் யாரு நாரதர் தான் இப்போ சனத்குமார் படிச்சு சனத்குமார்கிட்ட நாரதர் படித்த மாதிரி நம்மளும் வந்து நான் படிச்சுண்டோம் ஆகவே மிருதித கஷாயாய நாரதாய தமசஸ்பாரம் தரிசகதி பகவான் ஸ்கனத்குமார அவ தகும் ஸ்கந்த இத்யா சக்ஷத்தே தகும் ஸ்கந்த ஸ்கந்தன் என்று சொல்லுகிறார்கள் ஸ்கந்தன் என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் சங்கராச்சாரியர் இந்த ஸ்கந்தன்கிறதுக்கு ஒரு மீனிங்கும் சொல்கிறது இல்லை ஆனால் பின்னால் வந்தவங்க தான் சொல்கிறாங்க ஸ்கந்த சப்தத்துக்கு அர்த்தம் சாதாரணமாக ஸ்கந்தன்கிறதுக்கு ஒரு அர்த்தம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியாது அது வந்து ஸ்கந்தன்கிறதுக்கு ஒரு அர்த்தம் துள்ளி குதிப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஸ்கந்தன்கிறது புராணத்தில் இந்த சனத்குமாரர் தான் முருகக் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்போ வந்து புராணம் முன்னாலேயா உபனிஷத்து முன்னாலையா அப்படின்னா கேள்வியெல்லாம் ஆரம்பிக்கும் ஆகலாம் அந்த கேள்வியை நான் தவிர்க்க விரும்புகிறேன் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை நமக்கு இங்கே என்ன முக்கியம் அகம் பூமா அஸ்வி அதுதான் முக்கியம் தகம் ஸ்கந்த இத்தியாச்சே தகும் ஸ்கந்த இத்தியாச்சத்தை அவரையென்றோ முருக கடவுள் என்று கூறுகிறார்கள் அவரையென்றோ முருகக் என்று கூறுகிறார்கள் இத்யாச்சதே என்று சொல்லி உபனிஷத்துக்கு முடிஞ்சு போயிடுச்சு உபனிஷத் நிறைவு பெற்று விட்டது ஆகவே நீங்கள் நான் சம்மரியெல்லாம் சொன்னால் ரொம்ப டய ஆகிடும் நான் சுருக்கமாக சொல்லிவிடுறேன் முதல் பகுதி முதல் கண்டத்தில் மூணு மந்திரம் குரு சிஷியர்களுடைய அறிமுகம் அவருடைய கேள்வி அதாவது குரு சீடர்கள் அறிமுகம் சனத்குமாரர் நாரதருடைய அறிமுகம் அவருடைய கேள்வி நாரத சனத்குமாரிய கேள்வி நாரதருடைய பதில் அதுக்கப்புறம் வருகிறது அப்புறம் நாம உபாசனையை பற்றி ஆரம்பிக்கிறது அங்கிருந்து ஆரம்பிச்சு எத்தனாவது கண்டம் சுருக்கமாக சொல்லிவிடுறேன் பதினஞ்சாவது கண்டம் வரைக்கும் பதினஞ்சு உபாசனை முதல் கண்டத்திலேயே உபாசனை முதல் உபாசனை ஆரம்பிச்சுடுறது நாமத்திலிருந்து ஆரம்பித்து பிராணன் வரைக்கும் பதினஞ்சு உபாசனை சொன்னார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் பாரமார்த்திக சத்தியத்தை தெரிஞ்சிக்கணும்னார் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணணும் குருக்கிட்ட ஸ்ரத்தா பக்தி வேணும் நிஷ்ட வேணும் இந்திரிய நிகிரகம் வேணும்னெல்லாம் சொல்லி ஆனால் சுகம் கிடைக்கும்னு தெரிஞ்சாத்தான் அதை பண்ணுவான்னு சொல்லி உண்மையிலே எது சுகம் தெரியுமான்னு கேட்டு பூமாதான்ப்பா சுகம்னு சொல்லி அந்த பூமாதான் அந்த பூமாவோட லட்சணத்தை சொல்லி அந்த பூமா தான் சொல்லி அந்த பூமா தான் நான்கிற பதத்துக்கும் பதத்துக்கு குறிப்பிடறதும் அதுதான் அதைத்தான் நான்னு சொல்லணும் அதையும் சொல்லி ஐக்கியம் சொல்லி அந்த நான்கிறது ஆத்மாங்கிறத திரும்பவும் அழுத்தி சொல்லி ஆகவே அதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அது ஸ்தோத்திரம் பண்ணியது மற்ற மந்திரங்கள் எல்லாம் ஸ்லோகங்கள்லாம் ஆக இந்த இருபத்தி அஞ்சாவது கண்டம் பூமா பூமா ஜீவாத்ம ஐக்கியம் ஒன்று அர்த்தம் ஐக்கியாதிகரணம் எல்லாம் பண்ணி இந்த இருபத்தி இது வந்து ஸ்துதி அதாவது இந்த ஞான ஸ்துதி ஞான மகிமா ஞானத்தின் பயன் இவற்றையெல்லாம் சொல்லி ஞானத்தை பெறுவதற்கான தகுதியையும் சொல்லி நிறைவு செய்திருக்கிறது ஆகவே உபநிஷத்து என்ன பண்ணியிருக்குன்னு நல்லா புரியும் நமக்கு இந்த பூம வித்யாவை நிறைவு செய்கிறோம் என்ன பண் என்ன பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் நாரதர் போய் கேட்டார் சனத்குமாரர் உபதேசம் பண்ணினார் அழகா உபாசனைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தார் படிப்படியாக உண்மையை உணர்த்தி விளக்கி சொல்லியிருக்கார் முடிஞ்ச வரைக்கும் நானும் இந்த அர்த்தத்தை எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு முறை இல்லை இரண்டு முறை இல்லை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும் படித்தா தான் இது உள்வாங்கிக்க முடியும் இதுதான் வாழ்க்கையில் நமக்கு லட்சியம் வேற எதுவும் நமக்கு லட்சியம் கிடையாது ஆக ஜென்ம சாஃபல்யம் பரம புருஷார்த்த மோக்ஷத்துக்கு இது சாதனம் இதை நன்றாக நாம் ஆழ்ந்து சிந்திப்பதற்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் குரு பரம்பரை அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இந்த பூம வித்யா உபனிஷத் வகுப்பு முகாமை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் அதற்கு பிறகு அங்க வழக்கம்போல போல் பூஜைகள்லாம் நடக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது யசாஸ்தானத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லி எங்கே போனாலும் யதாஸ்தானம் ஆவது ஸ்வஸ்தானமாவது எல்லாமே நமக்கு பூமா நீங்கள் சொல்லிட்டேரு திடீர் பூமா ஏ தப்பாக அப்படியே இருக்கு சொல்லிடுவோம் ஓம் ஆய்வு மமா அங்கா வாக் பிராணச்சு மாஹம் தாத்ம உயிர் ஓமுடி ஓ மாபய்தி வாணச்சும் மாஹம் திரும்ப சொல்லுங்கோ அதுக்கப்புறம் மறுபடியும் பாட்டம் சொல்லுவோம் முடிச்சுடலாம் ஓம் அதிமரம் நாரத தகும்ோபீத தூம் வீதி ஓம் ஆயன் மமாண ஹரிஹி ஓம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி புய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஆதி குருநாச சுவாமிக்கு திரும்ப படிச்சிருக்கிற திரும்ப நீங்க படிக்கணுங்கிறதுக்காக சொல்லி வச்சிருக்கேன் நீங்க போய் படிக்கணும்